பிரசன்னதனம் தியாயே சர்வ விஜ்னோபசாந்தை ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போத்துகின்ற உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனியபிராமி எந்தன் வழுத்துணையே விழிக்குத் துணை திருமண் மலர்ப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் வயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலம் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமா அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே திருமால் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவில் இரண்டாவது நாளாக மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவொருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொரு மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் மகாபாரதம் எப்படி தோன்றியது என்பதை நேற்று விளக்கினேன் குறிப்பிடத்தக்க சந்திரகுல அரசர்கள் நகுஷன் யயாதி துஷ்யந்தன் குரு சந்தனு ஆகிய பல்வேறு மன்னர்களுடைய பெருமையினை எடுத்துச் சொன்னேன் அவர்களிலே வியாச பகவான் மூலமாக அம்பிகை அம்பாலிகைக்கு திருதராஷ்டிரன் பாண்டு பிறகு வேலைக்கார பெக்கு வித்துரன் ஆகிய மூவரும் தோன்றிய வரலாற்றை நேற்று சொன்னேன் இப்படி மூவரும் தோன்றிய பிறகு வியாச பகவான் அங்கிருந்து மறைந்து போகிறார் மச்சகந்தி பீஷ்மரிடத்திலே இந்த பிள்ளைகளை வளர்க்கிற வேலையை ஒப்படைத்தார் இந்த பிள்ளைகள் மூவரும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் திருதராஷ்டனுக்கு கண் பார்வை இல்லை அதனால ராஜ பதவியை அவனிடத்திலே ஒப்படைக்க முடியாது ஒரு பழமொழி உண்டு நீங்க கேட்டிருக்கலாம் குருடனை பார்த்து ராஜ மொழி மொழினா எப்படி மொழிப்பான் அப்படின்னு நான் வந்து கண்ணில்லாதவர்களை குறைச்சு சொல்லதா தயவுசெய்து நினைச்சிடாதீங்க ஒரு உறுப்பு குறைவ ஒருபோதும் நான் சத்தியமா குறை சொல்ல மாட்டேன் அரசாக இருக்கிறவர்களுக்கு கண் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா நம்மிடத்தில் வந்து பேசுகிறவர்கள் வார்த்தையாலே வந்து சொல்வார்கள் மனதினாலே எண்ணுவார்கள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் கண் கொண்டுதான் கண்டுபிடிக்கும் இவன் நல்லவன் கெட்டவன் அயோக்கியன் வஞ்சகன் இதெல்லாம் பார்த்துதான் நாம எடப்போட முடியும் என் உடம்பிலே கண் ரொம்ப பிரதானம் அதை வச்சுதான் மற்றவர்களை நிறுத்தி பார்க்க முடியும் அதனால ராஜ பதவிக்கு வருகிறவர்களுக்கு கண் ரொம்ப அவசியம் எனவே திருதநாஷ்டனுக்கு அந்த தகுதி இல்லை பாண்டுவுக்கு ஆட்சியை ஒப்படைக்கலாம் என்று முடிவாயிற்று ஆனால் பாண்டு என்ன அண்ணினா சச்ச அண்ணனுக்கு கண் இல்லை என்பதற்காக நாம் இந்த ஆட்சியை அடைந்தால் தப்பா போயிடும் அண்ணன் மீது உள்ள அன்பினாலே அண்ணனே ஆனட்டும் ி சேனாதிபதி மாறி இருந்து அண்ணனுக்கு உதவி செய்வோம் அப்போ அண்ணனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அல்லவா என்று திரு பட்டம் கட்ட சொல்லிவிட்டார் எனவே திருஷ்டன் ராஜாவா ஒகாந்தா பாண்டு மந்திரி போல வித்துறன் உண்மையாகவே அமைச்சர் இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் காந்தார தேசத்தினுடைய அரசன் காந்தார ஒளிச்சுடி முடிவுளே பின் ஒளிந்து சிக்கலான ஊர் பாத்தீங்களா எப்போல இருந்தே அது சிக்கலான ஊர் காந்தாரி ஊர் அது பிறந்த ஊர் பிடிவாதமானவர்கள் சகுனி அங்கதான் தோன்றினா சகுனியினுடைய பிறப்பிடம் அது ரொம்ப ஆபத்தான ஊர் காந்தாரம் அந்த காந்தார தேசத்து அரசனுடைய மகள் காந்தாரி அப்படின்னு பெயருடைய அவள் அவளை திருதநாஷ்டனுக்கு மனம் பேசுவது என்று முடிவாயிற்று அவனு கேள்விப்பட்டா தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற கணவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டா ஒருவேளை நமக்கு பார்வை இருந்தால் அகங்காரம் வரும் கணவன் அவமதிச்சுடுவோம் அது தவறா போயிடும் என்று ஒரு பட்டுத்துணி எடுத்து கண்களிலே கட்டி கொண்டு விட்டாள் காந்தாரி திருதராஷனுடைய மனைவியாக அவள் திருமணம் செய்து வைக்கப்பட்டாள் அப்புறம் பாண்டவுக்கு பெண் பார்க்க வேண்டும் எதுக்குலம் அப்படிங்கிற யாதவர் குலத்திலே சூரசேனம் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா அவருடைய மனைவி மாரிட்சைன்னு பேரு அவர்களுடைய வம்சத்திலே வந்து தோன்றியவள் குந்தி பிறந்த வீட்டுல வளரல தத்து பெண்ணாக வேற வீட்டுக்கு போயிட்டா குந்தி தேவி குந்தி மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாக எடுத்து வளர்த்து குந்தின் இளம் பெண்ணா இருக்கிறா அவன் இப்ப பாண்டுவிற்கு மனைவி ஆகணும் அதுக்கு முன்பு ஒரு பூர்வ கதை ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில துர்வாச முனிவர் இந்த குந்திபூஜனுடைய அரண்மனைக்கு வந்தவர் ஒரு ஏதோ யாகம் பண்ணுகிறேன்னு வந்து தங்கிட்டு ஒரு வருஷ காலம் அவர் வந்து ரொம்ப கோபக்கார சாமியார் கோபத்தில் என்ன சாபம் கொடுப்பார் தெரியாது பணிவிட பண்ணணும் ஆயிரம் பேரோட வந்து சாப்பாடு போடு அப்படி சமைச்சு வச்சிருந்தா சாப்பாடு வேண்டான் போயிடுவார் கேட்ட உடனே சாப்பாடு போடாட்டி கோபம் வந்தோடு சமிச்சு விடுவார் அப்படிப்பட்ட ஒரு சாமியார் துர்வாசு அப்படி வந்த முனிவர் இந்த அரண்மனையிலே ஒரு வருஷம் தங்கியிருந்தார் குந்தி தேவி பணிவிட பண்ணினார் அவர் கோபப்படாதபடி பார்த்துக்கொண்டு எப்படியெல்லாம் பணிவிட பண்ணுமோ பொறுமையின் சின்னம் குந்தி பொறுமை பொறுமை துர்வாசருக்கே ஒரே சந்தோஷம் அவர் ஊற விட்டு போற போது இந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னார் பெண்ணி நான் உன்னுடைய எதிர்காலம் என்னன்னு அறிவேன் தேவர்கள் உன் மூலமா வந்து இந்த உலகத்துக்கு பிறக்க வேண்டி அதனால மந்திர சித்தி ஒன்றை உனக்கு நான் தரேன் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீ எந்த தேவனை எண்ணுகிறாயோ அவனுடைய அம்சமான குழந்தை கருவிலே தோன்றும் நான் உன்னுடைய பரிசாக அதை தருகிறேன்னு அந்த மந்திரத்தை கொடுத்து விட்டு துருவாசர் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா பொறுமைக்கு அடையாளமாக கொடுத்த மந்திரத்தை குந்தி தேவி பொறுமை இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதுதான் உலகம் ஒருத்தொம்பிக்க சூரிய பார்த்துக் கொண்டே மந்திரத்தை சொன்னால் சூரியன் எதிர்ப்பு ஒரு குழந்தை வளர்க்கிறது கல்யாணமே ஆகல கையில் ஒரு குழந்தை கவலைப்பட வேண்டாம் அரசு தொட்டில் கொண்டு போய் போட்டுள்ள அந்த காலத்தில் முடியாது இந்த குழந்தைய என்ன பண்றது இல்லீகல் சைல்டு உலகத்துக்கு அறிமுகம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத குழந்தை கையில் எதிர்காலம் வீணா போயிடும் அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்த பெண் துணிச்சல் ஜாஸ்தி பழைய குழந்தைய ஒரு பட்டு துணியில சுத்தினால் தான் உடுத்தியிருந்த பட்டு துணியில சுற்றினால் அந்த குழந்தைய பாதுகாப்பா நிறைய நகைகளை கூட வச்சா யாரும் இந்த குழந்தைய பாதுகாப்பா எடுத்து வளர்க்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே பெட்டியில வைத்து ஆற்றிலே அனுப்பிவிட்டார் யாராவது எடுத்து வளர்க்கட்டும் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு அப்படி ஆசைப்பட்டு அப்படின்னு மறைத்து விட்டாள் அவ பெற்ற பிள்ளைய அவ வளர்க்கல ஆற்றிலே வைத்து குந்தி பிள்ளையை அறுப்பி விட்டாள் அந்த குந்தி ரொம்ப பெருமைக்குரியவளான குந்தியால் அரும் கலைமகள் பொற்பினால் பூந்திரு புனை கற்பால் அந்திவாய் அருந்ததி பெரும் பொறையினால் அவனி மான் நிகர் என்ன குந்தி போசர் பால் சூரன் என்பவன் மகள் குறுகுலம் தழைத்து வந்தி யாவரும் பிறதயந்து அடிதொழ மதியற வளர்கின்றாள் நிலாமறி வளர்ந்து கொண்டு வருகிறாள் குந்தி இந்த குந்தியை பாண்டுவக்கு பெண் கேட்டார்கள் குந்தி போஜன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் பாண்டுவின் மனைவியாக குந்தி வந்துட்டார் அதன் பிறகு பாண்ட கல்யாணம் பண்ணினார்கள் மாத்திர தேசத்தினுடைய அரசர் அவனுடைய மகளையும் அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள் அதே மாதிரி திருதராஷ்டனுக்கு நிறைய மனைவி ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ஒரு மனைவியோட வாழணும்னு ஒன்னு கட்டாயம் கிடையாது சந்ததி நிறைய விருத்தியாகி ராள் மட்டும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டா தான் அவர்கள் பாதுகாப்பு வளையமா ராஜாவை பாதுகாப்பார்கள் நீங்க என்னதான் ஆள் வச்சிருந்தா கூட ராஜாவை ஒரு நாள் கொண்டு மிலிடரி கவர்மெண்ட்லாம் எப்படி வருதுன்னா அந்த மிலிடல் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே சுட்டுப்டா அடுத்தாள் வந்துருவான் இப்ப காவலுக்கு நிக்கிறவனை தான் கைக்குள்ள போட்டுவான் காவலுக்குள்ள நிக்கிறவனை கைக்குள்ள போட்டு உள்ள வந்து சுட்டுப்டா கதை முடிஞ்சு அது மா பயம் ராஜா படித்திருக்கும் போது கொண்டு என்ன பண்ண முடியும் காவலுக்கு கூலிக்கு வைக்க மாட்டாங்க அவர்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் கடைசி பாதுகாப்பு வளையமா இருப்பாரு அந்த மாதிரி ராஜாக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் வேண்டும் என்பதற்காக நிறைய மனைவியரை திருமணம் பண்ணி அனுமதி இருந்தது இப்பவும் நம்ம யாராவது ராஜா நினைச்சா பண்ணிக்கலாம் சட்ட வைக்கூடாது அப்படின்னு உள்ள வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் திருதராஷ்டன் பாண்டு எல்லாருக்கும் திருமணம் முடிந்தது இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு பாண்டு என்ன நினைக்கிறா நம்ம அரண்மனையிலேயே இருந்தா திருதராஷ்டனுக்கு மனசுல வருத்தம் இருக்கும் நாம ஏதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு நினைப்பான் வேண்டாம் கொஞ்ச நாள் அரண்மனையில் இருப்பான் நீண்ட நாள் காட்டிலேயே இருப்பான் வேட்டையாடி கொண்டு திருதராசனுக்கு இடங்கள் இல்லாதபடி காட்டில் போய் இருப்பான் இந்த ரெண்டு மனைவியரோடும் பாண்டு காட்டிலேயே குடியிருக்கிறான் ஒரு நாள் ஒரு தவறு நடந்து விட்டது பாண்டு வேட்டையில் ரொம்ப விருப்பமுடையவன் ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்று ஜோடியா சந்தோஷமா ஓடிக்கொண்டிருந்தது அது இணைந்திருந்த நேரத்தில் என்னமோ குரூரமான எண்ணம் அம்பு விட்டு கொன்று விட்டான் பாண்டு இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கிற வக்கரமான புத்தி யாராவது சில பேருக்கு மட்டமான எண்ணம் உண்டு யாரும் மகிழ்ச்சியா சிரிச்சு பேசக்கூடாது அப்படி சில பெண்களுக்கு என்ன வழக்கம் கேட்டா பையனும் மருமகளும் கோவம் வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குணக்கேடு ஒவ்வொரு வகையில் இருக்கு அதான் எல்லா பெரியவங்களையும் சின்னவங்களுக்கு இந்த புத்தி உண்டு பெரியவர்கள் மகிழ்ச்சியா இருந்தா அந்த கழக சிரிப்பு வேண்டி இருக்கு நீ சிரிக்க வயசாயிட்டா மனிதர்கள் எப்போதுமே தான் நினைக்கிறபடி மத்தவங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களே எவ்வளவு அயோக்கித்தன தெரியுமா நம்ம இஷ்டப்படி அடுத்தவங்க நடக்கணும் இருக்கிறாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு அதுபடி அவங்க மருவுகிற போது குரூரமான முறையில் அம்பு விட்டான் பாண்டு ஆனா உண்மையில அது மான் அல்லது கிந்தம முனி அப்படின்னு ஒரு முனிவர் முனிவர்கள் என்ன பண்ணுவார்கள் விதவிதமான சரீரத்தை எடுத்து விளையாடுவார்கள் அப்படி மான் வடிவத்தை எடுத்து தன்னுடைய ரிஷி பத்தினியோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிற போது விவரம் தெரியாமல் பாண்டு அம்பு விட்டான் அந்த முனிவர் இறந்து கிழ விழுகிறார் முனிவர் சபிச்சுட்டார் நான் என் மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிற போது நீ கொண்டுட்ட பாண்டு நீ மனைவியை தொட முடிய உன் மனைவியை தொட்டா அடுத்த வினாடி உனக்கு மரணம் வரும் பாண்டு பார்த்தான் ஆஹா நீ என்ன வாழ்க்கை மனைவியை தொட்டுட்டா நமக்கு மரணம் வரும் இன்னும் குழந்தைகளே இல்லை ஆனா அதுக்குள்ள மனைவியை தொட்டுட்டா மரணம் வரும்னு சாபம் வந்துடுத்து முடிவு பண்ண சன்னியாசியா போறேன் அப்படின்னு இந்த ஆபத்துக்கு சன்னியாசம் சன்னியாசியம் போறவன் உருப்படியான சன்னியாசியா இருக்க மாட்டேன் சன்னியாசம் அறிவு பூர்வமா மேற்கொள்ளணும் வாழ்க்கையில ஒண்ணுமே தெளிவு வந்து சன்னியாசியா போனே ஒழிய இந்த கோபத்தில் சாமியார போறது ஒரு அரக ஆத்திரத்துல சாமியார போறது நமக்குலாம் கிடைக்காதுங்க விரக்தியில சாமியாரா போறது என்ன கிடைச்சிட்டா மறுபடியும் குடும்பம் ஒழுக்கமான ஒரு மேன்மணும் ஒரு பய சாமியார்ட்ட போய் நான் சன்னியாசம் வேணும்னு கேட்டேன் அந்த குரு கொஞ்சம் கெட்டிக்கார் உனக்கு சாப்பாட்டு ஆசை உண்டான விட்டுட்டு வந்து என்ன பாரு வந்து சொன்னா குருதேவா சாப்பாட்டு இருக்கிற ஆசையை விட்டுட்டேன் அப்படின்னு தான் உனக்கு நல்ல துணிமணி மேல ஆசை உண்டாண்டார் ஆமா அதையும் விட்டுட்டு வந்து என்ன பாரு மூணு மாசம் கழிச்சு வந்தான் குருதேவா நான் சட்ட மேல இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு சௌக்கியமான படுக்கணும்னு பழக்கம் உண்டா ஆமா அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன பாரு குருதேவா நான் அதெல்லாம் விட்டுட்டேன் இன்னொரு மூணு மாசம் கழிச்சு வந்தான் இப்படி வரிசையா அணிச்சுகிட்டே இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு துரத்திக்கிட்டே இருக்கார் சாமியார் ஒரு நாள் சிஷ்யம் வந்தோன்ன கேட்டார் கடைசியா என்ன ஆசைய விட்டேன் சாமியாரா போன விட்டுட்டேனும் குரு ஆச்சரியார் அதிசயமா இருக்கு துறவரத்தையே நீ திறந்துட்டியா பார்த்ததே இல்லை ஏன்டாங்க நேத்துக்கு தான் எங்க அத்தை மக ஊர்ல இருந்து வந்தா அவளை பார்த்த உடனே சாமியாராகிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன் அப்ப அந்த சாமியார் சொன்னாரா நல்லவேளை உங்க அத்தையை நான் பார்க்கல பார்த்திருந்தா நானும் சாமியாராவே ஆகாம இருந்தாலும் இருந்திருப்பேன் சாமியா போறேன்னு ஒரு விரக்தியில போறவே கடைசி வரைக்கும் ஒழுக்கமா இருப்பாங்க அவர மாதிரி மகாபாவி உலகத்துல கிடையாது அந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு எத்தனை பாதிகள் அதை கெடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுமா எத்தனை பாதிகள் அதை கெடுத்திருக்காங்க தெரியுமா ஒழுக்கம் கிடையாது துறவரத்துக்குரிய யோகியத்தை கிடையாது சாமியார் மாதிரி உட்கார்ந்துருவாங்க இவங்க காலெல்லாம் நம்ம விழ வேண்டி இருக்கா மகாபாவம் அந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு இந்த ஆபத்துக்கு சன்னியாசம் போனா அந்த உறுதி இருக்காது மனசுல தெளிவடைந்து சன்னியாசத்துக்கு போனோம் அது கடைசி இந்த பாண்டு சொன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில ஒண்ணுமில்ல சன்னியாசியா போறேன் அப்படின்னு இவர் ரெண்டு மனைவி அவர் சொன்னா நானும் உங்களுக்கு படிவிட பண்ணிக்கிட்டு காட்டிலேயே சன்னியாசத்துக்கு துணையா இருக்கிறேன் சன்னியாசத்துக்கு போறவன் சம்சாரத்தை கூப்பிட்டு போலாம எங்கயாவது சன்னியாசுக்கு போறேன்னு கூட்டிகிட்டு போலாம உங்களுக்கு அறிவு எங்க இருக்கு போய் சன்னியாசத்துக்கு தன்னுடைய ரெண்டு மனைவிகரோடு காட்டுல இருக்கிறான் பாண்டு அவனுக்கு ஒரு நாள் தெரியும் ரொம்ப வருத்தம் வந்து என்னன்னா குந்தி தேவி கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் எனக்கு குழந்தை இல்ல குழந்தை பிறக்கவும் பிறக்காது அதனால நான் சொர்க்கத்துக்கு மேல போக முடியாது ஏன்னா அபுத்திர கதிர்நாஸ்தி புத்திரன் இல்லாதவர்கள் மேல சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு சாஸ்திரம் இல்லத்துல இருந்தான் அப்ப எனக்கு குழந்தை இல்ல நான் மேல போக முடியாது மோஷத்துக்கு போக முடியாது எனக்கு புத்திரன் இல்ல நான் என்ன பண்ணுவேன் வருத்தப்பட்டான் இப்ப குந்திக்கு ரொம்ப அதாவது சங்கடமான ஒரு நிலைமை அவளுக்கு துருவாச போதே என்ன சொல்லிட்டாரு தேவர்கள் மூலமா உனக்கு குழந்தைன்னு சொல்லி மந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இத புருஷன் சொல்ல முடியுமா உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது சிக்கல் இன்னொன்னு பாருங்க இந்த குந்திக்கு எல்லாமே முரண்பாடு பெத்த வீட்டில் வளரல பெத்த பிள்ளைய வளர்க்கல அப்படின்னு இப்ப பாருங்க தேவை இருக்கிற போது பெற முடியாம கஷ்டப்பட்ட அவளுக்கு எல்லாமே அப்படித்தான் வரும் வாழ்க்கை இப்ப பிள்ளை போகணும் ஆனால் பெற்றுக்க முடியாது கணவனை தொட்டா கணவன் செத்து போயிடுவான் பெற்றுக்க முடியும் அதை விட சிக்கல் என்னன்னா தேவர்கள் மூலமா குழந்தைங்கிற விஷயத்த கணவன் எப்படிங்க சொல்ல முடியும் சாதாரணமாவே அந்த காலத்தில எல்லாம் கணவன் கிட்ட எந்த விஷயத்தையுமே பேச மாட்டாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச அப்பாட்ட பேசணும்னா அந்த கதவு ஓரமா போய் நின்னுக்குவாங்க பழைய காலத்துல அவர் கூடத்துல உட்கார்ந்துருப்பாரு கதவு ஓரமா நின்னுகிட்டு மெதுவா அந்த கதவை புடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வரும்போது நம்ம பொண்ணுக்கு வேணாம் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க கல்யாண மன்றத்துக்கு ஜாதகத்தை வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க ஒரு பார்வை பார்ப்பேன் ஏன் தெரியாதோ அப்படி ஒன்னொன்னு பயம் பேசறதுன்னா அவ்வளவு பயம் அந்த காலத்துல பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பேச வட்டியும் எல்லா பொம்பளையும் எந்திரிணா எந்திரிக்கணும் ஒரு காலத்துல ஒரு இனம் டாமினேட் பண்ண அடுத்த காலத்துல அடுத்த இனம் டாமினேட் பண்ண விதி எல்ல முடியுமே அந்த காலத்தில் கேளுங்க ஒரு கணவன் சொல்றதா இருந்தா யோசிச்சு சொல்லணும் அவன் பார்த்து சொல்லணும் ஒரு சின்ன விஷயம் பாருங்க தொட்டில் பிள்ளைய போட்டு தாளாட்டிட்டு இருக்காலத்துல ரெண்டு வயசு வரைக்கும் தொட்டில் போட்டு தாளா வயசு வரைக்கும் தாளாட்டிட்டு வந்து தொட்டில் தாளாட்டிக்கிட்டு இருக்கிற புருஷன் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும் எப்படி சொல்ற பாருங்க தாலாட்டிலே சொல்லுவா பழைய காலத்து வழக்கம் தொட்டில் போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்குடித்தார் மகனே ஏன் எழுதாய் மகனே அடிச்சாறை சொல்லி எழு ஆக்கைகள் செய்து வைப்போம் யார் அடித்தார் சொல்லுடா அடிச்சாறை சொல்லி எழு ஆக்கிணைகள் செய்து வைப்போம் அத்தை அடிச்சாளோ அரளிப்பூ கையாளு சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையாளு அதுலேயே விஷமும் பாத்தீங்களா அத்தை அரளி அத்தை யாரு அவன் தங்கச்சி அவ அரளிப்பூ வச்சிருக்காளான் சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையாளு சித்தி இவ தங்கி பாட்டிலேயே என்ன விஷம் பாருங்க அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையாளு சித்தி அடிச்சாலோ செம்பகப்பூ கையாலு மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே மாமன் இவங்க என்ன மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையாளு எல்லாம் பாடிக்கிட்டே வருவா ஆரம் அடிக்கவில்லை ஆனாலும் அழுவது பாரு பாட்டிலே வைப்பான் அழுவது ஏன் தம்பி துணை இல்லை என்று தானே அழுகிறையோன் தம்பி துணை இல்லை என்று தானே அழுகிறையோ அந்த மரப்பயலுக்கு புரிஞ்சாசான் இது கணவன் கிட்ட அடுத்த குழந்தை வேணும் அப்படிங்கறத சொல்றத கூட நேரா சொல்ல மாட்டாங்க தாலாட்டில் சொல்றார் இந்த நாட்டோட கல்ச்சர் இந்த மண்ணோட பழக்கம் அடுத்த குழந்தை வேணும் அப்படிங்கறத கணவன் கிட்ட சொல்றது கூட தாலாட்டில் சொல்லுகிற நாட்டில் போய் புருஷன் கிட்ட தேவர்கள் மூலமா எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு சிக்கலான விஷயம் குந்திக்கு வாழ்க்கையில் அவன் அழகான் அவன் என்ன சொல்றான் எனக்கு புண்ணியமே இல்லை கல்லாமழலைக்கனியூரல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உருக்கி அழுதோடி தொடர்ந்து பற்றி மல்லார் புயத்தில் விளையாடும் மகிழ்ச்சி மைந்தர் இல்லாதவர்க்கு மறைவாழ்வின் இனிமை என்னாம் எச்சில் ஒழுக ஒழுக ஓடி வந்து அப்பானும் முதுகத் தழுவிக்கொண்டு என் கழுத்தை கட்டிக் கொண்டு ஆடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லே அப்படி தோளிலையும் மார்பிலையும் போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு பிள்ளை இல்லே அப்படின்னா நான் இல்லனத்தில் இருந்து என்ன பயன் எனக்கு பிள்ளை இல்லையே வருந்துகிறான் பாண்டு உடனே குந்தி வேற வழி இல்லாமல் மெதுவா சொன்னார் துர்வாச முனிவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் அவர் அப்பவே சொன்னார் உனக்கு தேவ அம்சமான குழந்தைகள் தோன்ற வேண்டும் அதான் உன்னுடைய விதி எனவே தேவர்களை நினைந்து நீ குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும்னு இந்த மந்திரத்தை கொடுத்தார் நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிட்டு அவன் பார்த்தான் அதனால ஒன்னும் தவறு இல்ல தத்தெடுத்துக்கிறது இல்லையா இன்னொருத்தர் பிள்ளைய தத்தெடுத்துக்கிறது இல்லையா அது மாதிரி அந்த தேவ அம்சமான குழந்தை உன் கருவியிலே தோன்றுனா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை வாரிசு வேணைந்து தர்மமே வடிவமா ஒரு குழந்தைய கொடு அப்படின்னா குந்தி தேவி மனத்தால் நினைந்தாள் தர்ம தேவதைய அந்த தர்ம தேவதை குந்தியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தைய கொடுத்தது அவன் தர்ம மகாராஜன் முதல் குழந்தை சிவமூர முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம் நவமென வழங்குகோளும் நன்னிலை நின்ற போதில் எல்லாம் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல கரணம் நல்ல யோகம் எல்லாம் சிறப்பா இருக்கிற வேலையில இந்த குந்தியனுடைய வயிற்றில ஒரு குழந்தையை தரும கொடுத்தது அந்த குழந்தை தவநெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன் மைந்தன் அந்த தருமனுடைய மைந்தன் வந்து பிறந்து விட்டான் ஒரு குறையெல்லாம் என்ன போச்சு தர்ம இருக்கிற போது பாண்டுவக்கு ஒற்றர்கள் அரண்மனையில் இருக்கிற காந்தாரிக்கு செய்தி போயிடுச்சு கருவத்தனுடைய கருவில வயிற்று சுமந்து கொண்டிருக்கிறார் பாண்டாம் சேர்ந்து கரெக்ட் தத்துவம் என்னன்னு கேட்டா தம்பிக்கு முதல்லும்பி போயிடும் மரபுபடி அத காந்தாரியால தாங்க முடியல அவளுக்கு வயசரிசல் வந்துருச்சு ஐயோ இவ்வளவு பெரிய ராஜ்ய இனிமே என் புருஷனுக்கு இருக்காதுல பிள்ளைக்கு இருக்காது அது பாண்டுவக்கு பிறந்திருக்கிறேன் தருமனுக்கு போயிடுமே எடுத்து வயிற்று வச்சுக்கிட்டாலும் அத்தன துயரமெல்லாம் அருந்தவ பயனால் மைந்த பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்டங்கான் அவளுக்கு குழந்தை பிறந்திருச்சு அப்படிங்கறத கேட்ட உடனே அந்த குழந்தைக்கல்லை எடுத்தா உற்றன புறாணை கல்லால் உட்குழம்பு மாதிரி தனது கேடும் ஆக்கமும் வற்புறுத்தனா இருந்தா அந்த பரம்பரை அப்படி வந்து சேரும் அதனால நம்ம நாட்டுல என்ன சொன்னோம் கருவுற்ற பெண்கள் நல்ல கதை கேட்கணும் நல்ல சிந்தனை அடையணும் நல்ல சுந்தரகாண்ட மாதிரி படிக்கணும் அப்படி இப்ப பசங்க எல்லாம் வன்முறையாவே இருக்க ஏன் தெரியுமா இந்த சினிமா காட்சியில வன்முறை பார்த்தே பெண்களுடைய கருவுல அது வளருது ஒரே டிஷும் டிஷும் டிஷும் தான் எப்ப பார்த்தாலும் அது அதுவும் டிவியே ஒரு விஷயம் வன்முறையோட இருக்கிற காட்சியை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே மனசுல ஆழமா பதியுது கர்ப்பத்தில் போய் அப்படியே பதியுது கருவுற்ற போது ஒரு பெண்ணுடைய மைண்ட்ல என்னென்ன ஓடுதோ அவ்வளவு கருவில் இருக்கிற குழந்தைய போய் அப்படியே பாதி அதனாலதான் பழைய காலத்துல பெண்களை வந்து வரவு செலவெல்லாம் சொல்ல மாட்டாங்க வியாபார லாபம் நஷ்டம் சொல்ல மாட்டாங்க கஷ்ட நஷ்டத்தையே காட்ட மாட்டாங்க அவங்க அதிர்ச்சி தாங்காது அடுத்த தலைமுறை வீணா போயிடும் பறக்கிற குழந்தை பைத்தியமா போயிடும் அந்த அம்மா மனசு குழம்பி இருந்தா பிறக்கிற குழந்தை வீணா போயிடும் நீங்க பெண்களை எதுக்கு வச்சோம் அடுத்த தலைமுறையினுடைய காவலர்கள் ஆண்கள் இந்த தலைமுறையின் காவலர்கள் இந்த தலைமுறையுடைய காவலை ஒப்படைச்சோம் அடுத்த தலைமுறை காவலை பெண்கள்ட்ட ஒப்படைச்சோம் பெண்களை அடிமையாக்கிட்டோம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சில ஆண்கள் அடிமையாக்காங்க வெளியிலேயே வர்றது இல்லங்குறத தப்பா பயன்படுத்தணும் அவளுக்கு துரோகம் பண்ணினா அவ மனசரிய ஏமாத்தினா அந்த பாவத்தால இவன் கஷ்டப்பட்டான் எப்படி இருந்தது தெரியுங்களா ஒரு காலத்தை அமைப்பு பெண்கள் வீட்டை நாட்டை அன்புங்கிறது படிக்க ஆரம்பிச்சாச்சு யோசிக்க ஆரம்பிச்சாச்சு கோபதாபம் வந்தாச்சு குழந்தை அடிக்க ஆரம்பிச்சாச்சு அந்த காலத்துல அம்மா குழந்தை அடிச்சதே கிடையாது எரிச்சல் அடிக்க ஆரம்பிச்சாச்சு அவன் படிக்கல பாஸ் பண்ணல அடுத்த பையன் மாதிரி மார்க் வாங்கலாம் அப்பா என்னென்ன பண்ணுவாரோ பையன் அம்மாவே பண்ண ஆரம்பிச்சார் அப்பாக்கள் உருவாகி விட்டார் புடவை கட்டிய அப்பா அதற்கு பதிலாக வேட்டி கட்டிய அம்மாக்கள் உருவாகி விட்டார் எவ்வளவு கொடுமை எங்க போய் சொல்றது இந்த மனசுல தாயாருக்கு பொறாமையோ துக்கமோ இருந்தா குழந்தை அப்படியே பாதிச்சு இப்ப இப்ப பொறாமையில எடுத்து அந்த கருவை இடிச்சா அது கரு கரைந்து வெளியே வந்து உடனே வேத வியாசர இந்த பரம்பரைதா வாக்கு குடுத்து என்ன காந்தாரி தவறு பண்ணிட்டே என்ன பண்ணங்களை கொண்டு வர சொல்லி சிதறி இருக்கிற கருவை எடுத்து பிரிச்சு ஒண்ணா இட்டார் நூறு அந்த நெய் குடங்களுக்குள்ள இட்டு எஞ்சி இருந்தது ஒன்னி நூத்தி ஒன்னாவது குடத்துல இட்டார்னு வரல அதுதான் துரியோதனாதிகள் நூறு பேரும் துச்சலை அப்படின்னு ஒரு பெண்ணு நூத்தி ஒன்னாவதாவும் வந்து பிறந்தார் அப்படின்னு வேடிக்கையா சொல்ட்டசர் என்று வரல அருமன் பிறந்த பிறகு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குந்தி பாண்டுவோட கட்டளையின்படி வாயு தேவனை வழிபட்டு பெற்றார் அடுத்துதான் அந்த முன்தினம் மாலையில் துரியோதன் பிறந்துட்டார் அதுக்கு முதல் நாள் மாலை துரியோதன பிறந்துட்ட ஒரே வயசு பட் முதல் நாள் பிறந்தவன் துரியோதன அப்புறம் வரிசையா ஒவ்வொரு குடமா வெடிச்சு ஒவ்வொருவரா தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கே முதல்ல தருமன் அடுத்தது பீமன் அப்புறம் இந்திரன் மூலமா அர்ஜுனன் மூன்றாவது குழந்தை பங்குனி உத்தரத்துல வந்து பிறந்தவன் பல்குணன் பேர் அதனால அவனுக்கு பௌர்ணமி அன்று வந்து பிறந்தவன் பௌர்ணமி அன்று பிறக்கிறவர்கள் ரொம்ப கவர்ச்சியா இருப்பார் அர்ஜுனன் அவ்வளவு பெரிய அட்ராக்ஷன் அப்படி பல்புனன் வந்து அர்ஜுனன் வந்து அந்த குடும்பத்துல பிறந்தான் மூணு பிள்ளை பிறந்த குஞ்சி சொல்லிட்டா மூன்றுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் அதனால நான் பெற்ற இந்த குழந்தை இன்பத்தை என்னுடைய தங்க மாத்திரை மைத்திரை மாத்ரி அதாவது எப்படின்னா இரண்டாவது மனைவி பாண்டுக்கு இல்லையா அவளுக்கும் குழந்தை வேணும் நான் இந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லித்தரேன் அவள் அவளுள் ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாமான்னு கணவன்ட உரிமை கேட்டான் அவளுக்கு அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அவள் அஸ்வினி தேவர்களை நினைந்து அவள் வயிற்றுல வந்து பிறந்தார் அஞ்சு குந்திக்கு வேற எங்கயோ போயாச்சு இங்க ஐந்து பிள்ளைகள் இவர்களுக்கு நூறு பிள்ளை ஒரு பெண்ணு துச்சாலையுன்னு ஒரு பெண்ணு திருதராஷனுக்கு பிறந்தாச்சு இந்த அர்ஜுனன் பிறந்த போது காடே தேவலோகம் மாறி சிலிர்த்தது அங்கே நூறு குழந்தைகள் பிறந்த போது குறிப்பா துரியோதனம் பறந்த போது நரிகள் ஊழ இட்டன முனிவர்கள்லாம் திருதராஷ் பாத்து சொன்னாங்க சகுனமே சரியில்லப்பா இவன் பறந்த வேலை நரி ஊழையிடுது நீ நாடு நல்லா இருக்கா ஒரு காரியம் பண்ண என்ன இந்த குழந்தைய கொண்டு மனசு நாடே குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல எனக்கு என் புள்ள வேணும் அப்படின்னு நினைச்சான் என் குழந்தைய நான் எப்படி இழப்பேன் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு தான் இந்த பிள்ளைகள் அங்க வளர்கிறார்கள் இங்கே காட்டிலே இந்த பாண்டனுடைய புத்தர்கள் வளர்கிறார்கள் தருமனுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா யுதிஷ்டிரன் பீமன் பயங்கரமானவன் அர்ஜுனன் தூய்மையானவன் நகுலன் பகைவர்களாகிய பாம்புகளுக்கு கீரி போன்றவன் சகாதேவன் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பவன் சகாதேவன் இப்படி அஞ்சு பிள்ளைகள் யார்கிட்ட குந்தி கிட்டையே வளர்கிறார்கள் காட்டிலேயே வளர்கிறார்கள் அர்ஜுனனுக்கு பதினாலாவது வயசு அதுவரையில் இங்க காட்டிலேயே முனிவர்களோடு இருந்து பல விதமான எல்லாம் கற்றுக்கொண்டு இங்க பிள்ளைகள் வளர்கிறார்கள் பதினாலாவது பர்த்டே பங்குனி உத்தரம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிள்ளைகளை அழைத்துக் போய் எல்லா ரிஷிகளையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு முடிவு பண்ணினா குந்தி அஞ்சு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வெளியில போயிட்டா பர்ணசால காட்டில அந்த பர்ணசாலையில் பாண்டு இருக்கிற மாத்திர என்ன பண்ணினேன் என்னதான் போனா கூட வாய்ப்பு வருகிற போது கட்டி போயிடுவாங்க மரணம் வரும் மறந்து போச்சு அப்படியே நேராக வந்தான் அருமை மனைவி மாத்திரையை நிலவு கட்டுப்படுத்த முடியல மாத்திரையை பாண்டு மாண்டு கிழ விழுந்து விட்டேன் குந்தி குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பார்த்தா பாண்டு பிணமா கிடக்கறா மாத்திரை அழா ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் நான் இந்த இளமைக்கு பலியாயிட்டேனே இப்படி வேணா போயிட்டேனே அழுகிறாள் மாத்திரிது என்ன பண்ண முடியும் பாண்டுவை எரிச்சு சாம்போறதுக்கு முன்பாக உடன்கட்டை ஏறணும் பாண்டுவோட குந்தி சொல்றா நான் உடன்கட்டையில ஏறிடுறேன் நீ இந்த அஞ்சு பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வாங்க மாத்திரிட்டு சொன்ன மாத்திரி சொன்ன முடியவே முடியாது மூணு காரணம் சொன்ன பாருங்க அத என்ன ஒன்னு இவர மரணத்துக்கு நான் காரணம் அதனால நான் தான் கூட சாகனும் ரெண்டு அஞ்சு பிள்ளைகளையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா அஞ்சு பிள்ளைகளையும் சமமா நடத்த எனக்கு தெரியாது என் பிள்ளைகள் ஒஸ்தியா தெரியும் உன் பிள்ளைகள் மட்டமா தெரியும் நான் ரொம்ப குறைச்சலான அறிவுடையவள் நீ அப்படி அல்ல அஞ்சு பிள்ளைகளையும் ஒன்னா நடத்தல பக்குவம் மூணாவது கணவனை இழந்த பிறகு நான் ஒழுக்குமா இருப்பேன்னு சொல்ல முடியாது கணவன் இருக்கிற போதே அவருக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சு நான் அலங்காரம் பண்ணிட்டு நின்னேன்னு என் மனம் காமத்தில் நாட்ட முடையது நான் ஒழுக்கமா இருப்பேன் சொல்ல முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்பல எனவே நான் நெருப்பில் விழுந்து மாண்டு போவேன் பாண்டுவின் மனைவி மாத்திரி நெருப்பில் விழுந்து இறந்து போயிட்டேன் பாண்டுவோடு குந்தி தேவி வேற வழி இல்லாமல் அஞ்சு பிள்ளைகளையும் பீஷ்மர் சொல்லி அனுப்புறார் இனிமே நீங்க காட்டுல இருக்கப்படாது புறப்பட்டு நாட்டுக்கு வாங்க பாண்டு ரமும் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா சுத்திட்டு இருக்கான் இந்த அஞ்சு பிள்ளைகளும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அங்கதான் சிக்கல் வரும் ஒருத்தனுடைய ஒருத்தனுடைய அதுக்கும் படிக்கிற பிள்ளைய கெடுக்கிற பிள்ளையா வேற வரும் என்ன படிக்கிற வாடா டிவி பாக்கலாம் வாடாடி பட்டம் உள்ளாண்டா யாருல கலாத்தா பண்ணலாம் வாடா அப்படின்பா அந்த படிக்கிற பிள்ளைய பெத்த அம்மா சொல்வா நம்ம தனியா போயிடலாம் வாங்க நம்மக்குள்ள எல்லாரும் ஊருபடாம போயிடும் இந்த ஒன்னா இருந்தா நம்ம குடும்பம் வீணா போயிடும் இங்கேயே இருந்தா வீணா போய்டும் அவன் என்ன பண்ணுவான் பிள்ளைங்க நாசமா போய்டுமா இல்லையா அவளுக்கு அந்த கவலை இருக்குமா இல்லையா அது மாதிரி அஞ்சு பிள்ளைகள் படிச்சுட்டு வந்துருச்சு எங்க அந்த முனிவர்கள் கிட்ட இந்த நூறு பிள்ளைகள் உருப்படாத பிள்ளைகளா வளர்ந்துருக்கு அரண்மனையில வந்தது பெரு இல்ல வந்ததுலேருந்து துரியோதனனுக்கு பீமனை பார்த்தா பற்றி தெரியுது ஏன்னா முதல் நாள் பிறந்த ஒரே வயசுதானே நாம வேற அடிக்கடி கம்பேர் பண்ணுவோம் எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே பையன் நீ அவன் ஒண்ணுதான் அவன் எவ்வளவு புதுசா இருக்கான் நீ அவனு ஒண்ணுதான் அவன் எப்படி வேலை பாக்குறான் நீ அவனு ஒண்ணுதான் அவன் இது நமக்கு இங்கிதான் தெரியாது பிள்ளைங்கள ஒரே வயசா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கு நான் நல்லா கேட்கறது அடிக்கடி கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் சயின்டிஃபிக்ல சொன்னா ஒரு தடவை பேசுற போது அப்புறம் விவரம் இல்லாம கம்பேர் பண்ண பையன் இந்த பையன் அந்த பையன் நீ நைன்து அவனு நைன்து ஓன் வயசுதானே அவனும் நீ படிக்கிற அதே காசான அவன் எழுபது எண்பது மார்க் வாங்க எல்லாம் நாற்பது வாங்கறேன் அப்பா அம்மா பெவ்வேரே எல்லாம் ஒண்ணுதான் அப்பா அம்மா வெவ்வேறு என்ன ஏன் பரம்பரை தான் மிஞ்சும் தான் உனக்கு என்ன அறிவு அதான் எனக்கு இருக்கு அவங்க அப்பனுக்கு என்ன அறிவோ அது அவனுக்கு இருக்கு அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன் வேணுமா அந்த அப்பாக்கு அனாசியமா கம்பேர் பண்ண கூடாது எதுக்கு எடுத்தாலும் அடுத்தால கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி காத்தக்கூடாது கம்பேர் பண்ண பையன் எதுதான் பேசுவான் இது பல பெற்றவங்களுக்கு தெரியறது இல்லை நம்ம குழந்தை சாப்பிட்டா சாப்பிடுன்னு சொல்லணுமே அதே மாதிரி சொல்றதால படிக்கிற பயன் மேல வெறுப்பு வரும் தெரியுமா உங்களுக்கு படிக்கிற பழம் கட்சி எட்டு குத்தணும் குத்திடுவா இந்த பையதான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி காட்டுறாங்க அதுவும் சில பொம்பளைங்களுக்கு எப்படின்னா அவங்க அண்ணன் பையன் நல்லா படிச்சுட்டு இருப்பான் இவங்க பெத்த பிள்ளை படிக்காரு அண்ணன் பையன் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு இந்த பகையவே வளர்த்துருவாங்க குடும்பத்துக்குள்ள தயவு செய்து குழந்தைகளை இன்னொருத்தரோட கம்பேரே பண்ணாது அமைதியா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா குழல்ல நல்லா வளரணும் அப்படின்னா யாரோடையும் கம்பேர் பண்ணாரு அவனுக்கு சொல்லுங்கர முடியும் உறவுக்காரங்க எதிர்த்து கம்பேர் பண்ணக்கூடாது அது ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை விட மேயர் பதவியை விட முதலமைச்சர் பதவியை விட கவர்னர் பதவியை விட பெத்தம்மாங்கிற பதவி பெருசுங்க அப்பா அம்மாங்கிற பதவி பெருசு அந்த பதவிக்கு தகுதி இல்லாமயே பல பேர் வந்துடுறான் அதான் சிக்கல் அப்பா அம்மாங்கிற பதவி ஒரு பெரிய பதவி தெரியல பல பேரி இப்ப என்ன ஆச்சுன்னா துரியோகம் எல்லாரும் துரியோகம் எப்ப பார்த்தாலும் இந்த பயில ஒரு பெருங்க தீத்துக்கட்டணும் அதுல பேர் என்ன ஆச்சா ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் இந்த நூறு பசங்களும் ஒரு மாமரத்துல எல்லாம் ஏறி உட்கார்ந்து பழம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க மாங்கா பறிக்கிறாங்க என்ன பண்றீங்க மரத்து மேல ஏதாவது மாங்காய் பறிக்க முடியுமா ஏற முடியாது இந்த கீரை கட்ட உடற மாதிரி உடனே ஒவ்வொரு பயிரும் மேல இருந்து அப்புறம் என்ன அவன் மண்டையில மாங்காய் வந்துருச்சு எல்லா பயலும் எப்படி இருக்கும் கீரை கட்ட உதற பிடிச்சா உதிரி பலசாலியா இருக்க உதறி ஒழிச்சு கட்டணும் இந்த பயல் இருக்கிற வரையில ஒரு போதும் மேலே இருக்க முடியாது கைத்துல கட்டி அவன் கங்கைக்கு வெளியே வந்து அப்புறம் வேற ஒரு முறை நல்ல சாப்பாட்டுல விஷம் வச்சு நல்லா சாப்பாட்டுல விஷம் வச்சுக்குள்ளா சக்தி எல்லாம் அடைஞ்சி வெளியில வந்தான்னு ஒரு வர்ற இப்படி துரியோதனம் என்னென்ன கெடுதல் பண்ண முடியுமோ ஒவ்வொரு கெடுதலா பீமனுக்கு பண்றான் எல்லாம் நல்லதாவே போகுது அவன் என்னென்ன கெடுதல் பண்றானோ எல்லாம் அவனுக்கு சாதகமா மாறு ஒரு தடவை பீமன் முட்டாளர்கள் உடல் பலம் ரொம்ப உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் உடல் பலம் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஒரு அளவா தான் எக்ஸசைஸ் பண்ணும் அளவுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரத்தம் முழுக்க எல்லாம் உடம்புக்கு போய் மூளைக்கு போவாது இந்த நோஞ்சாம இருப்பான் நீங்க ஏன் அவனுக்கு மூலையில மட்டும்தான் ரத்த ஓடிக்கிட்டே இருக்க எங்கேயுமே ஓடாது நல்ல உடம்பு முழுக்க ரத்தத்தை ஓட்டறாம பாருங்க அவனுக்கு என்ன மூலையில ஓடாமல் போயிடும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கும் ஐக் கம்மி அந்த பயிற்கு இன்டெலிஜென்ஸ் கம்மி அத வச்சு முடிக்கணும் முடிவு பண்ணான் துரியோதனை எப்படி ஒரு நாள் ஒரு மேல ஒரு மலை மேல நின்றுட்டான் கீழே நதி ஓடுது இங்க வந்து குதிப்பியோ அப்படின்னா தீன்மணிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அவன் எங்கே குதிப்பான் சின்ன வயசுல இடுப்புல வச்சிருந்தாலும் குந்தி தேவி புள்ள நழுவை பள்ளமா போச்சிருந்த விழுந்தா விழுந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் குண்டு போட்டா பாருங்க பள்ளம் அப்படிதான் அவ்வளவுதான் உடம்பு அந்த பயலுக்கு அந்த பீமன் முறையான அப்பவே கண்ணன் எதிர்குளத்துல பிறந்து வளர்கிறார் நட்டு வச்சிருக்க மேலேந்து ஒருத்தன் வேகமா குதிச்சா என்ன ஆவருது அதுல அப்படியே உடம்பதான் சிக்கிக்கு செத்துப்பிடுவான் அவ அப்படி விழப்போறான்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான் வந்து வடிவத்தை எடுத்து ஒவ்வொரு ஊசி மேலையும் அப்படி உட்கார்ந்தான் அப்பதான் பீமன் குறிஞ்சு தண்ணி ஓடுது வண்டி எப்படி உட்கார்ந்து ஓடுற தண்ணி உட்கார ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் ஓ துரியோதனை கடப்பாடி நட்டு வச்சிருக்கான்னு பத்தடி தள்ளி குச்சான் இப்படி ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு ஆபத்தை உண்டாக்குவான் துரியோதனை ஆனா பீமன் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் பெரியவர்கள் ஆசி கண்ணனுடைய கருணை தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனா அந்த மனசுல ஆழ் வெறுப்பு விழுந்து இந்த பயல ஒழிச்சுட்டு மறுவேளை பாட்டு பீஷ்மர்லாம் இதை பெருசா எடுத்துக்கல பசங்கதான் விளையாடுறாத்த சண்டா வருது எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறார் பீஷ்மர் இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாதியார் கிடைச்சு பசிக்க வச்சுட்டா சரியா வந்துடும் பார்த்த வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கிற அப்ப கிருப்பாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து இவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறதா ஒப்புக்கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றாரு இப்ப எல்லாம் கிருப்பர் வீட்டுக்கு போவார்கள் படிப்பாங்க திரும்பி வருவாங்க கிருப்பாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க இந்த சகோதரிய கல்யாணம் பண்ணினவர் துரோணாச்சாரியர் கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணிக்கொண்டவர் துரோணர் அந்த துரோணாச்சாரியார் வில் வித்தியில் கெட்டுக்காரர் அவர் பிராமணர் ஆனால் ரொம்ப கெட்டுக்காரர் பரசுராமர் கிட்ட வில் வித்தியெல்லாம் படித்தவர் துரோணர் அவருக்கு ஏழுமை தரித்திரம் நல்லா படித்தவர் ஆனா தரித் எப்படி தரித்திரம்னா அஸ்வத்தை அஸ்வத்தாமல் பிடிக்கிறதுக்காக பால் சாப்பிடறான் தாய்கிட்ட பால் இல்ல அவன் குழந்தை அம்மா முகத்தை பார்த்தான் அம்மா துரோணர் முகத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு பால் இல்லையே நீங்க வாட்டியாரா இருந்து என்ன பிரயோஜனம் படிச்சு என்ன பிரயோஜனம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு அழுதான் துரோணருடைய மனைவி துரோர் யோசிக்கிறார் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரே வார்டியார்ட படிச்ச அப்ப ரெண்டு பேர் படிச்சாங்க அவரோட துரோணரோட கூட படிச்சவன் அரசன் பாஞ்சால் துருபதம் அப்படின்னு பேர் அந்த துருபதன் பள்ளிக்கூடத்தில் படிச்ச போது மக்கு அந்த பயனுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா துரோணர் நோட்ஸ் பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தான் நீ ஏழ பிராம உடனே என்ன பண்ண போறேன் நீ எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த உனக்கு என் நாட்டில் பாதி தரேன் அப்படின்னு பாதி தரேன் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கையன் ராஜாவானா பாதி நாடு தரேன்னு இப்பவே சொல்றான்னா எவ்ளோ பெரிய வேலை நாடு கொடுக்க முடியுமா என் நாட்டுல பாதி தரேன் அப்படின்னு ஆனா துரோணர் ஆசைப்படல இந்த குழந்தைக்கு பால் இல்லையுச்சா நாடு தர ஒரு மாடு தரலாம் இல்ல பசுமாடு நாடு தர ஒரு மாடு தருந்தான் இல்ல அந்த மாட்டுக்கு வேண்டிய புல்லுக்கு இல்லையா அது கொஞ்சம் நிலம் கொடுப்பான் இல்ல போய் கேட்டா என்ன இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு துரோணர் வந்து துருபத்தனுடைய அரண்மனைக்கு போயிட்டார் குழந்தைக்கு பால் இல்லையேன்னு கேட்கறதுக்கா பாதி நாடு கேட்கறதுக்கு ஒரு பயம் வந்துட்டானு அப்படின்னு துரோணர் வந்தோடனே நண்பனே வணக்கம் பாயமூடு நீ ஆச்சகம் வாங்குற பிராமணன் மரியாதையா பேசு அதிர்ச்சி ஆகிட்டார் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நண்பர்கள் ஒரு ராஜாவும் ஒரு ஏழை பிராமணி துரோணனுக்கு இனிமே பேசுறதுக்கு நீ எனக்கு பாதி நாடு தர்றதா சொன்னே அதனால சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பேசாரு கேட்க வரல ஆனா நீ எப்ப இப்படி என்ன அனுமதிச்சுட்டியோ நீ அந்த நாட்டை வாங்காம நான் ஓட மாட்டேன் நீ அந்த பகைச்சிட்ட நீ எப்ப இந்த பாதி நாடு தர்றேன்னு ஆசைப்பட்டு வரல அதுக்கு ஆசைப்பட்டு வரல ஆனா நீ அவமதிச்சுட்ட பாரு நான் அந்த வார்த்தையை காப்பாற்றுவேன் பாதி நாடு வாங்கியே காட்டுவோம் அப்படின்னு கோபத்தோட அவரை விட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் நினைச்சாரு கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிடுவோம் மனைவியோட சகோதரன் அவன் எப்படி காப்பாத்துவான் இவளை அப்படின்ற எண்ணத்துல வர அச்சினாபுரத்துக்கு வந்துட்டு அப்ப இந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காரு யாரு தருமன் தீமன் துரியோதனன் எல்லா பசங்களும் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு கிணத்துல போய் ஒரு பந்து விழுந்துருச்சு உள்ளுக்குள்ள ஒரு பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு தெரியாம இறங்கறதா ஏறதா எப்படி எடுக்கிறது ராஜகுமார கிணத்துக்குள்ள ஒரு பந்து விழுந்தா எப்படி எடுக்கணும்னு தெரியாம எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே நீங்களா ராஜகுமாரன் அப்படி நிமிந்து பார்த்தான் அப்ப எப்படி எடுக்கிறதுனா இருந்திருந்தாங்க வரிசையா கோர புல் ஒன்னா எடுத்தாரு மந்திரத்தை ஜலம் பண்ணி வரிசா அப்படியே விட்டாட ஒண்ணு ஒண்ணு கோத்துக்கு நேரம் போய் அந்த பந்துல குத்தி நின்னுச்சு மேல அப்படியே தூக்கினாரு மேல வந்து இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்ன புதுமாதிரியா வித்தையெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு கோரப்புள்ள பந்தை வெளியே எடுத்தாரு நிறைய வித்தை காட்டுறாரு அப்படின்னு பீஷ்மருக்கு புரிஞ்சு இது துரோணாச்சாரியாரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது நம்ம பசங்களுக்கு நல்ல வாக்கியார் கிடைச்சார் கெட்டிக்காரன் துரோணம் அவர்கிட்ட இந்த பசங்களை படிக்க வைக்கணும் அவருக்கும் சௌக்கியமா இருக்கிறார் அவருக்கு அரண்மனை ஆதரவு வந்தாச்சு அஸ்வத்தம் ஒரு குறையும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல துரோணாச்சாரியார்ட நூத்தி அஞ்சு பேரும் படிச்சாலும் ரொம்ப அறிவாளியா இருந்தது யாருன்னா அர்ஜுனன் மட்டுமே நீங்க ஒரு கிளாஸ்ல நாற்பது பையன் பையன் படிக்கிறான் ஒரு பையன் வாங்குறேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லிக் கொடுக்கிறாரு ஒவ்வொரு பயலுக்கு ஒவ்வொரு மாதிரியா சொல்லி கொடுக்கிறாரு சில பயலுக்கு புரியுது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது வாழைத்தண்டு புத்தி விரகு கட்ட புத்தி அப்படிமா கற்பூரம் அப்படியே கபக்கல புடிச்சுக்குது விரகு கட்ட ஊத்தி வச்சா பத்திக்குது வாழைத்தண்டு என்னத்தை ஊத்தி வச்சாலும் என்ன பத்திக்கு அது மாதிரி சில பேருக்கு சொன்ன ஒண்ணு புரியுது சில பேருக்கு ரெண்டு தடவை சொன்னா புரியுது சில பேருக்கு உயிரே போனாலும் புரியுது நூறு தடவை சொன்னாலும் புரியாது என்ன சொல்றீங்க ரசிகர்கள் இருக்கிற மாணவர்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு விஷயம் சொன்ன உடனே அப்படி பிடிச்சு ஒரே சந்தோஷமா இருக்கும் எத்தனை தடவை சொன்னாலும் ஒண்ணு சில சமயத்துல நகைச்சுவை ஜோக்ஸ் சொன்னா கூட சில பேர் சிரிக்காம உண்மை ஒரே அவமானமா இருக்கும் எதுக்கு ஒரு ஜோக்ஸ் சொல்லணும் அப்புறம் கொளுத்த வேண்டியதுதான் என்ன பண்ண முடியும் அதை தவிர இன்னும் தீல வச்சு பொசுக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்படின்னா நீங்க எந்த நகைச்சுவை ரசிக்க தெரியணும் இல்ல ஒரு சதை இருந்தா தானே உற்சாகமா இருக்கும் சொல்றதுக்கு கிராஸ்பிங் நல்லா வேணும் அந்த பசங்களை வாத்தியாருக்கு பிடிக்கும் சில கிராஸ்ல எத்தனை பையன் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவன் வாத்தியாருக்கு கத்திரிக்காய் ஒரு கிலோ வாங்கி கொடுத்துருப்பான் அவர் வீட்டுக்கு போய் பொடலங்காய் வாங்கி கொடுத்துருக்கான் காய்ச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி பொடலங்காய் கொடுத்துட்டு வந்தான் திருட்டு பாய கடையில வாங்கி எங்க வீட்டுல காய்ச்சுன்னு குடுத்துட்டு வந்திருக்கான் அதான் வாத்தியார் அவனே கொஞ்சம் இருக்கிற அப்படி அப்படின்னா கிடையாது வாஜென் ஸ்டூடெண்ட் மேல ஒரு பிரிய இருக்கும் எல்லா பயலுக்கும் வைத்திருச்சு அர்ஜுன் ஒரு நாள் அர்ஜுனன் எவ்வளவு கெட்டிக்காரமானவன் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த அர்ஜுனன் எப்படி தரமசாலியா வளர்ந்தான் அப்படின்னா குரு உன்னை கத்துக் கொடுத்தா அப்புறம் அதை திரும்பி திரும்பி அவனே செஞ்சு செஞ்சு பாப்பான் இது உண்மைங்க வீட்டுல வந்து ஹோம் ஒர்க் போடுற பையன் படிக்கிற இன்டெலிஜென்டா இருப்பான் அங்க மட்டும் ஒரு நாள் அர்ஜுன சாப்பிட்டு சாப்பிடும் போது விளக்கு அணிஞ்சு போச்சு சாப்பிடும் விளக்கு அணைஞ்ச அவன் மாட்டுக்கு இப்படியே சாப்பிட்டான் இப்ப விளக்கு அணைஞ்சு போச்சு நமக்கு என்ன இலையில கைதிக்கு தெரியாதா சாப்பிட தெரியாதா சாப்பிட்டான் அப்ப நினைச்சா விளக்கு அணிஞ்சா கூட கையும் வாயும் கரெக்டா போகுது ஏ பழக்கம் கரெக்டா எடுக்குது கரெக்டா வாயில வைக்கிறது வாய் எதுன்னு தெரியாம கையை கொண்டு போய் கண்ணுல எப்பாந்து வச்சிருக்குதா சோப்ப கரெக்டா வாயில வைக்கிறது அப்ப எப்படி குறித்தப்பாம எப்படி உள்ள போகுது பழக்கம் அப்படி பழகிட்டா எதுவுமே சரியா இருக்கும் கண்டுபிடிச்சா பாருங்க முயற்சி விடாத முயற்சி தொடர்ந்து பண்ணிடலாம் விடாத முயற்சி உடையவர்கள் என்னைக்கும் ஜெயிப்பாங்க மேடையில இருபது ஆண்டு காலமாக நாங்க என்ன உழஞ்சிருக்கிறோம் தெரியும் அவர் காசு வாங்கி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு படித்தோம் எத்தனை குறிப்படுத்தும் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டோர் பண்ணுங்க தெரியுமா பாக்குற போது ஈஸியா தெரியுமே ஆயிரம் பேர் உட்காந்து வச்சு பேசணும் ஆயிரம் பேர் மைண்டை எப்படி இழுக்க முடியும்னா அது ஒரு பெரிய ஆற்றல் பழக பழகத்தான் வரும் மேல்ியூசிக் கலைஞர் அந்த பாடி காது கேட்காது செருப்புலன் கிடையாது அருமையா வாசிப்பார் வாசி வந்து எல்லாரும் சுத்தி நின்று அப்ப ஒரு பெண்மணி அவர் கையை எடுத்து முத்தம் கொடுத்து சொன்னால உனக்கு மட்டும் விசேஷமான ஒரு கைய கடவுள் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அருமையான கையை கொடுத்திருக்கார் நீ எப்படி வாசிக்கிறேன் இரவு பகல் பார்க்காமல் இந்த பியானாவோடு நான் போராடி இருக்கிறேன் பன்னெண்டு வருஷம் பகல் கிடையாது இரவு கிடையாது சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது நான் இந்த பியானாவோட போராடி இருக்கிறேன் அப்படி பாடுபட்ட கை இந்த கை இது கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் அல்ல பனிரெண்டு ஆண்டு நீங்களும் இப்படி பழகினால் உங்களுக்கு வரும்னர் அதிர் கடவுள் அவருக்கு ஊர ஏமாத்த வேலை நாம உழைக்கணும் பயிற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் எல்லாம் அதிர்ஷ்டத்துல அதிர்ஷ்டத்துல அஞ்சு பத்து கூட கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல எட்டு ரூபாய் கூட கிடைக்கணும் அதிர்ஷ்டத்தால ஆனா உழைக்காம கடைசி வரைக்கும் தங்க மக்களுக்கு எப்படியோ தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சு அதிர்ஷ்டத்திலேயே அதிர்ஷ்டத்தால தக்க வச்சுக்கான் சில விஷயத்தாலேயே அவன் பயிற்சி எப்படி இந்த கை பழகு அதே மாதிரி உறக்கத்தை துறந்து சோம்பலை மறந்து இறவில் கூட ராத்திரியில கூட குறிவைச்சு அடிப்பான் அர்ஜுனுக்கு சவியாசின்னு பேரு ஏன் தெரியுங்களா இடது கையால அம்ப விட முடியும் அவனால வேற எவனாலும் விட முடியுது அம்பரா இடது கையில எடுத்து அம்பு விடுவானா இன்னும் சில சமயத்துல இடது கையிலையும் வலது கையிலையும் அம்பு விடுவானா அர்ஜுன அது மாதிரி ஒரு போராளிய யாரும் பார்த்ததே கிடையாது வலது கையிலையும் எழுதுவான் இடது கைலையும் எழுதுவான் பிராக்டிஸ் மணிக்கணக்கா அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு உலகத்தில் ஒரு சின்ன விஷயம் பாருங்க அர்ஜுன மட்டும் எவ்வளவு கெட்டிக்கா இருந்தான் அப்படிங்கறதுக்கு பாரதத்தில் ஒரு அருமையான செய்தி ஒரு நாள் திரோணாச்சாரியார் டெஸ்ட் வைக்கிறார் தைரியமா அடிக்கடி டெஸ்ட் வைப்பார் வச்சா பையன் பாடா படிச்சிருவான் கல்லூரிகள் சொல்றாங்க போர்டு அடிக்கிறது சிலபஸ் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க கொஞ்ச நாள் வாத்தியார் என்ன லெவல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் என்ன டெஸ்ட்னா ஒரு மரத்துல வெள்ளையா இருக்கும் அதுக்கு கள்ளின்னு பேர் கள்ளி காக்கா கட்டி விட்டார் ஒரு காக்கா கட்டிட்டு ஒவ்வொருத்தன வந்து அந்த காக்காயை வீழ்த்தணும் தருமனை கூப்பிட்ட அப்பா தரும அந்த மரம் தெரியுதாப்பா சரி காக்கா தெரியுதாப்பா சரி அம்பு விட்டு காக்காயை வீழ்த்துவியா அப்படின்னா தருமன் சொன்னான் அது மகாபாவம் ஏன் இல்ல காக்காய்க்கு நம்ம விட்டு அம்பு நிஜமாவே ஒரு காக்காங்க வில்ல வளைச்சு அம்பு விடுவியா பீமன் சொன்ன வேஸ்ட் ஆஃப் டைம் ஒரு காக்காயை போய் வீழ்த்ததுக்காக யாராவது வில்லெல்லாம் எடுத்து வளைச்சு நான்வெஜ் கட்டி குறிப்பார்த்து விடுவாங்களா பின்னா நமக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு அப்படியே மரத்தை வேறோட புடிங்கி அப்படி கவுத்து பரவேற்று உட்கார வேண்டிய அழுப்பா உனக்கு நம்ம சிலபஸ்ல படிக்கிற ஐடியாவே இல்ல தனியாவே நீ யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ற துரியோதன மரம் தெரிகிறதா வாரியா ரொம்ப அழகா சொல்லுதனா மரம் தெரிகிறதா தெரிகிறது காக்காய் தெரிகிறதா தெரிகிறது இன்னும் என்னன்னு தெரிகிறது குருநாதா நீங்களும் தெரிகிறீர்கள் அவர் பயந்துட்டா அம்ப யார் மேல விடுவான் நகர்ப்பா இல்ல கீழே வச்சுட்ட அடுத்தாப்புல அர்ஜுன கூப்பிட்டாரா அர்ஜுனா மரம் தெரிகிறதா இல்லைன்னு அவ மரம் தெரியலேன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தா பெரிய மரமே தெரியல உனக்கு இவன் கண்ணு அவிஞ்சு போச்சு கண்ணு அவிஞ்சு போச்சு இனியும் ஜெயிச்சுடலாம் ரொம்ப முக்கியம் எப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஜெயிக்கிறவங்க யாரும் அவங்க பலத்தை நம்பியே ஜெயிக்கல எதிரியின் பலதீனத்தை நம்பியே ஜெயிக்கிறார் எதிரியோட பலகீனத்தை நம்பி எவ்வளவு காலம் ஜெயிக்க முடியும் நம்ம பலத்துல ஜெயிச்சாதான் அது ஜெயம் அடுத்தவன் பலவீனத்தை ஜெயிச்சா அது வெற்றி கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்கமா நம்ம பலத்துல ஜெயிக்கணுமே ஒழியம் வாழ்க்கை முழுக்கோதன் நினைக்கிறான் தெரிகிறதா கிளையாவது மறுபடியும் கிளத்தெரியுதான்னு கேட்கிறாரு இவருக்கு நட்டு கண்டு போச்சு அதுக்கு அர்ஜுன சொன்ன பதில் தான் குருதேவா கிளை தெரியவில்லை நம்ம விட முடியும் அதுவும் தெரியல அப்படின்னு துரோணர் கேட்டாரா அர்ஜுன் காக்காயும் தெரியலையா என்னதான் தெரிகிறது கழுத்து மட்டும் தெரிகிறது காக்கையும் கழுத்து மட்டும் தெரிகிறது அம்பவுர்தான் தலை வேற உடம்பு வேலையா வந்து காக்கா கழுது இந்த பசங்க நீங்க வந்து இருக்கீங்க நீங்க கத்துக்கணும் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஒண்ணு வேணும் ஒரு விஷயத்த கேட்டா மணிக்கணக்கா கேட்டு உட்கார பொறுமை இருக்கணும் படிக்க உட்கார்ந்தா மணிக்கணக்காக அதை வாங்குற சக்தி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் பார்த்து புசத்தை புரட்டிட்டு புசத்தையும் கையில வச்சுக்கோட்டு எதிர்கொட்ட அப்படியே பாப்பா சமையலாம் டிவி என்ன ஓடுதுன்னு டிவி எப்படி எல்லாத்தையும் என்ன ஆவருது என்ன என்ன தெரியுது எல்லாரும் எதிர் விட்டு தெரியுது பக்கத்து விட்டு தெரியுது இங்க தாளிக்கிறது தெரியுது குழம்பு வைக்கிறது தெரியுது புசத்துல பாடமும் தெரியுதுன்னா ஒரு மண்ணும் மண்டையில வேறு கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்துல ஈடுபட்டா இடிவெழுந்தா தெரியப்படுது மனசு ஒன்றி நிக்க வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும் நினைக்கிறவங்க சொல்றேன் வேணும் சுவாமி விவேகானந்தர் ஒரு போட்டிகள் நடக்கிற இடத்துக்கு போனார் பாரு நூல கட்டி விட்டுருக்க முட்டை தண்ணி ஓடிட்டே இருக்கு துப்பாக்கி வாங்கினா அந்த முட்ட ஓட்ட சுடுறேன்னா போச்சு பின்னாடி வந்து எதையும் முதல் முறையிலேயே வெற்றிகரமாக செய்ய முடியும் அதான் வெற்றி கவனம் அப்படியே வந்து நிக்கணும் கண்ணுக்குள்ளே இப்படி மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்